நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் பதினேழு உலகத்தில் நாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நாம் ரெகுலராக யூஸ் பண்றது, நிலப்பகுதி அப்படின்னா பெரும்பாலும் பஸ்ஸு ட்ரெயின் டூ வீலர் இல்லாட்டி ஃபோர் வீலர்ஸ் அதுவும் இல்லைன்னா ஏரோபிளைன்ஸ் அப்படிங்கிற ஃப்ளைட்ஸ் அதே மாதிரி கடல் மார்கமா நாம டிராவல் பண்ணணும் அப்படின்னா நாம யூஸ் பண்றது பெரும்பாலும் கப்பல்களை இந்த கடல் மார்க்கம் அப்படின்ட்டு சொல்றப்போ இன்னொரு ஏரியாவும் நம்ம நினைவுக்கு வரும் அது ரிவர் அப்படிங்கிற நதிகள் இல்லாட்டி ஆறுகள் இந்த நதி ஆகட்டும் ஆறுகள் இதுல எல்லாம் நாம பெரிய கப்பல்களை நாம யூஸ் பண்ணவே முடியாது கப்பல்களோட சைஸ் ரொம்ப பெருசு அப்படிங்கறதுனால நதிகள் நதிகள் இந்த கப்பல்களை கப்பல்களுக்கு அதாவது போட்ட நாம யூஸ் பண்ணுவோம் இந்த படகுகளோட டிராவலுக்கு முன்னாடி எல்லாம் கை துடுப்புகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது அப்படிங்கிற கான்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் வர்ட் அவர்கள் இன்ஜின் அப்படிங்கிற மாடலை இன்வெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்றதுக்கான இடங்கள் புதுசு புதுசா உருவாச்சு சொல்லலாம் அப்படி இன்ஜின்களை இன்ஜின் அப்படிங்கிற கான்செப்ட அப்ளை பண்ணப்பட்ட ஒரு இடம் அப்படின்ட்டு பார்த்தா அது படகுகள்ல அதாவது போட் டிராவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருஷம் அமெரிக்க அஞ்சல் துறை வெளியிட்ட அஞ்சு சென்ட் மதிப்புள்ள அஞ்சல் தலையில அவங்க கௌரவப்படுத்தி இருந்தது ராபர்ட் ஃபுல்டன் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த இன்ஜினியர் அதாவது ஒரு கண்டுபிடிப்பாளர் நீராவியில ஓடுற படகத்தான் அவர் கண்டுபிடிச்சார் இந்த நீராவியில இயக்கப்படுற சின்ன படக அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் வருஷம் வெற்றிகரமா ஓட்டி காமிச்ச தினம்தான் பதினேழு அப்படிங்கிற் நகரத்தில இருந்து அல்பான வரைக்கும் இயக்கினார் சுமார் நானூத்தி அறுபது தூரம் இது டிராவல் பண்ண வச்சு நீராவி இன்ஜின் மூலமா படகுகளை ஓட்ட முடியும் அப்படின்ட்டு உலகத்துக்கு முதல் முறையா கண்டுபிடிச்சு சொன்னார் இந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட படகுகள் அதாவது இந்த ஸ்டீம் போட் அதுக்கப்புறம் உருவாக ஆரம்பிச்சது இது அவரோட அதாவது ராபர்ட் ஃபுல்டன் அவர்களோட ஸ்டீம் போட் அப்படிங்கிற கண்டுபிடிப்புக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றின்னு நாம சொல்லலாம் இதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா நதிகள்ல பயணிகள் போக்குவரத்து அதாவது பேசஞ்சர் டிராஃபிக் அதிகமாக ஆக ஆரம்பிச்சது அதோட மட்டுமில்லாம சரக்கு போக்குவரத்து அதாவது கார்கோ டிரான்ஸ்போர்டேஷனும் நதிகள் மூலமாக மேற்கொள்ள முடிஞ்சது இப்படி நதிகள் போக்குவரத்துல பேசஞ்சர் போக்குவரத்து ஆகட்டும் சரக்கு போக்குவரத்து ஆகட்டும் இது முக்கியமா அமைஞ்ச ஸ்டீம் போட் அப்படிங்கிற முறையத்துல முதல் முறையாக அறிமுகம் செஞ்ச கௌரவப்படுத்த அமெரிக்கா நாடு வெளியிட்ட அஞ்சல் அஞ்சல் தலைய நாம போக்குவரத்து அதாவது டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் கண்டுபிடிப்பாளர்கள் அதாவது ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் படகுகள் அதாவது போட் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் பாய்மரங்கள் அதாவது செயல்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்